நாட்டின நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால மேலும் நம்ம செய்யப்படுறது உப்பு உருண்டை நீரு உருண்டை வன பொருட்கள் அரிசி மாவு முந்நூறு கிராம் கடுகு 1 ஸ்பூன் கடலப்பருப்பு மூணு ஸ்பூன் புளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் காய்ந்த 3 மூணு பெருங்காய்த்தூள் 1 ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் எெய் தேவையான அளவு கருவேப்பிலை சிறிது அளவு செய்முறை முதல்ல நம்ம இந்த அரிசி மாவை வந்து சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம் ஊற்றி நல்லா பசிஞ்சு வச்சுருவோம் அப்புறம் வந்து ஒரு இடியாப்ப மாவு பத்திரத்துக்கு பிசைஞ்சு ஒரு பவுலில் வச்சுருவோம் ஸ்டாவ் பார்த்து வச்சுக்கலாம் ஸ்டாவற்ற வச்சுட்டு வானலில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுவோம் என்ன காஞ்சதும் கடுகு போட்டுலாம் கடுகு பொறிஞ்சதும் கடலைப்பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு வறுந்ததும் உளுத்தம் பருப்பும் போட்டு வறுத்துக்கலாம் காய்ச்ச மிளகாவே கிள்ளி போட்டுடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பொறிஞ்சதும் கருவேப்பில போட்டு பொறிஞ்சதும் பெருங்காயத்தூள் போட்டுருவோம் போட்டு பொறிஞ்சதும் இந்த மாவு சுடுதண்ணி ஊற்றி கலந்துருச்சுக்களும் அந்த மாவு அதில் நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மாவுக்கு மாதிரி உப்பு ஒரு அரை ஸ்பூன் போடுவோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா கலந்து விட்டுட்டு அதை வேக கொஞ்சம் வேகம் விட்டுருவோம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து கொஞ்சம் காய்புறக்கிற சூடு வரும்போது ஆற வச்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சி வச்சுருவோம் ஒரு பவுலில் பிடிச்சிட்டு ஸ்டவ் பற்ற வச்சுப்போம் இட்லி பாத்திரம் வச்சுட்டு இட்லி பாத்திரம் இட்லி குக்கர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதில் தண்ணி ஊற்றிட்டு அது தண்ணிக்கு கொதிச்சதும் அந்த பிளேட்டில் இந்த உருண்டைகளை வச்சு மோடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஸ்டீம் பிடிச்சு எடுத்தோம்னா சூப்பாவானி புருண்டை தயார் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்